அவர்களிடம் ஒரு யூத சிறுவர் ஊழியராக இருந்தார் ஒரு நாள் அவர் நோயாளியானார் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவரிடம் வந்து அவரை நலம் விசாரித்தார்கள் அவரின் தலை அமர்ந்து நீ முஸ்லிம் ஆகிவிடு என்று அவரிடம் கூறினார்கள் அருகே இருந்த தன் தந்தையை அவர் பார்த்தார் அபுல் காசிமுக்கு அதாவது முகம் கனி கட்டுப்படுவாயாக என்று தந்தை கூறினார் உடனே அந்த சிறுவர் களிமா கூறி முஸ்லிம் ஆகிவிட்டார் நபி சொல்லு அலிஹிவசல்ல அவர்கள் வெளியேறி வரும்போது நரகத்திலிருந்து அவரை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள் ஒன்று மூன்று ஐந்து ஆறு